பூமலி உயிர்கட்கெல்லாம் போகசாதனமுண்டாக தாமத குணமிரண்டு சக்தியாய்ப் பிரிந்து தோன்றும் தோன்றும் வீமமாம் ஊடல் என்றும் விவிதமாம் தோற்றமென்றும் என்றும் விவிதமாம் தோற்றமென்றும் சிருஷ்டி பிரகரணத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுக்கு தான் இன்னொரு பேர் அத்தியாரோப பிரகரணம் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற பகுதி அத்தியாரோப பிரகரணம் பிரம்மத்தில் எப்படி சிருஷ்டியெல்லாம் உண்டாகிக் கொண்டிருக்கிறது என்கிற பகுதியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நோக்கம் சிருஷ்டியை விஸ்தாரமாக அறியறது கிடையாது இந்த சிருஷ்டியெல்லாம் ஒரே வஸ்துவில் தான் பண்ணப்பட்டிருக்கு ஒரே வஸ்துங்கிறது உபச்சாரத்துக்காக சொல்கிறோம் அத்வைத்தமான பிரம்மத்தில் தான் ஜீவேஸ்வர ஜெகத் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த பகுதியானது இப்பொழுது விவரித்து சொல்லப்படுகிறது எப்படி ஜீவேஸ்வர ஜெகத் கற்பனை உண்டாகிறது ஜீவன்ன ஜீவர்கள் ஈஸ்வரன்ன கடவுள் சர்வஜத்வமான உடைய குண குணங்களை உடைய ஈஸ்வரன் ஜகத்துன்னா தமோகுண பிரதானமான இந்த ஜட ஜெகத் இப்போ இந்த ஜீவேஸ்வர ஜெகத்தெல்லாம் எப்படி சிருஷ்டி ஆகிறதுங்கிறத பற்றி பார்த்து கொண்டிருக்கோம் அதில் வந்து காரணப்பிரபஞ்ச அம்சமானது முடிஞ்சு போச்சு இப்போ வந்து சூக்ஷ்ம பிரபஞ்ச அம்சத்தை பார்த்துட்டுருக்கோம் இப்போ காரணப்பிரபஞ்ச அத்தியாச உத்தா காரணப்பிரபஞ்சம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ விவகாரம் பண்ணுறதுக்கு பேர் ஸ்தூல பிரபஞ்சம் அப்புறம் சூக்ம பிரபஞ்சமும் என்னன்னு தான் இருக்குது எப்போவுமே ஸ்தூல பிரபஞ்சத்தில் காரண சூக்மம் இருக்குது ஆனால் சூக்மத்தில் ஸ்தூலம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஸ்தூலத்தை விட்டு நம்ம சூக்ம அவஸ்தைக்கு போகிறோம் ஆ சூக்மும் நீங்கி காரணம் மாத்திரம் இருக்குது உண்டு காரணமும் மித்யா அது கடைசியில் சொல்ல போகிறோம் ஆக இப்போ நம்ம விவகாரம் பண்ணுறபோது காரண சரீரம் இருக்கா இல்லையா இருக்குது சூக்ம சரீரம் இருக்கா இல்லையா இருக்குது ஸ்தூல சரீரம் இருக்கா இல்லையா இருக்குது ஆக வியாபாரிக காலத்தில் நமக்கு மூணு பிரபஞ்சமும் இருக்குது பரிபூர்ண வியாபகாரிக காலத்தில் ஜாகிரத அவஸ்தையில் மூன்று பிரபஞ்சமும் இருக்குது காரணப்பிரபஞ்சம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சம் இருக்குது சொப்னாவஸ்தையில் வந்து ஸ்தூல பிரபஞ்சம் இல்லை காரண சூஷ்ம பிரபஞ்சம் இருக்குனாவஸ்தான் இல்லாத ஆழ்ந்த சுசுக்தியில கேவல காரண பிரபஞ்சமா அனுபவம் மாத்திரம் இருக்கு புரிஞ்சுக்கணும் ஆகையினால முதல்ல காரணப்பிரபஞ்ச அத்தியாசத்தை பத்தி விஸ்தாரமா சொன்னார் இப்ப என்ன சொல்றார் காரிய பிரபஞ்ச அத்தியாசத்தை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறார் அதனாலதான் என்னாச்சு சுத்திரதானத்தில் ஈஸ்வரன் வந்தார் மலினசத்துவ பிரதானத்தில் ஜீவர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள் அப்புறம் இனி தமப்பிரதானம் இருக்கு அந்த தமப்பிரதானத்திலிருந்து தான் எல்லாம் மற்றதெல்லாம் சூக்ம பிரபஞ்சமெல்லாம் உண்டாகிறது இப்ப காரண பிரபஞ்சம் அல்ல சுத்த சத்துவ பிரதானம் மலினசத்துவ பிரதானத்தில் ஜீவேஸ்வரர்களெல்லாம் காரணாவஸ்தில உண்டாகி விட்டார்கள் காரணாவஸ்த அங்கேயும் பார்த்துக்கணும் காரண நிலையில் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் உண்டானார்கள்னு கூட சொல்லக்கூடாது இருக்கிறார்கள் இந்த தாமசாம்சான் என்ன ஆகிறதுனா பிரிகிறது அப்படிங்கிற பகுதியை பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கிடையில் வடிவேல் செட்டியாருடைய உரையிலருந்து சில கருத்துக்களை எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஒரு வரிசையாக விஷயங்கள்லாம் சொல்கிறார் அதை நான் அப்படியே படித்து சொல்கிறேன் ரொம்ப பிரயோஜனமானது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேதாந்த சாஸ்திரம் படிக்க வேண்டிய மாணவர்களுக்கு மிக மிக அவசியம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் அதனால் இதை பற்றி சொல்கிறேன் அவர் சில ஃபுட் நோட்ஸ் எல்லாம் கொடுத்து கொடுத்து பல விஷயங்கள் சொல்கிறார் எதது எந்தெந்த விஷயத்துக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறத நீங்களே பார்த்து புரிஞ்சுங்க மூணு குணத்தை பற்றின விஷயத்தை சொல்லும் பொழுது மூன்று குணம் இப்பெல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கோம் மூன்று குணத்தை பற்றின விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கோம் மூன்று குணத்தில் தான் சுத்த சத்துவ பிரதான அம்சத்தில் வந்துட்டார் மலினசத்துவ பிரதான அம்சத்தில் ஜீராசிகள்லாம் வந்தாச்சு தாமச அம்சத்தில் தான் தமப்பிரதான அம்சத்தில் தான் இப்போ என்னாக போகிறது ரெண்டு சக்தி உற்பத்தி ஆக போகிறது எதுக்காகன்னா போக சாதனம் உண்டாகிறதுக்கு போக சாதனம் உண்டாகிறதுனா இங்கே சூக்ம பிரபஞ்சம் உண்டாகிறதுக்குன்னு அர்த்தம் போகத்து போகம்னு சொன்னால் நம்ம விஷய அனுபவத்துக்கு பேர் போகம்னு பேர் அந்த விஷய அனுபவத்தை அனுபவிக்கிறது வந்து சூஷ்ம சரீரம் தான் இது வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த அந்தகரணம் இருக்கிறதுனால இந்த சூக்ஷ்ம பிரபஞ்ச சிருஷ்டிங்கிறது அதான் சொல்ற போக சாதனம்னா சூக் பிரபஞ்ச சிருஷ்டி உண்டாகிறதுக்காக தமசு வந்து என்னாகிறது ரெண்டாக பிரிகிறதுன்னு சொல்லியிருக்கார் இந்த மூன்று குணத்தை பற்றி வடிவேல் செட்டியாருடைய உரையில பார்க்கும் கைவல்ய நவநீத வச்சன வினாவிடை அந்த புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது சத்துவம்ங்கிறது அப்படிங்கிறார் சத்துவம் பிரகாச வடிவம் ரஜஸ் பிரவிறி ரூபம் அது வந்து ஞான ரூபமாக இருக்கு சத்வம் பிரகாசாத்மகம் இதெல்லாம் கீதையிலே இருக்கு பதினாலாம் இத்தியத்தில் இருக்கு அப்ப வந்து ரஜஸ் வந்து பிரவிற்த்தி ரூபமாக இருக்கு தமஸு மோகரூபமாக இருக்கு அப்படிங்கிறார் சத்துவம் வந்து பிரகாசம் பிரகாசம்னா எல்லாம் கிளாரிட்டி தெளிவு ஸ்பஷ்டமாக தெரிகிறதோ இல்லையோ அது சாப்பிட்டு எப்பெல்லாம் நம்ம மனசு வந்து விஷயங்களையெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதோ அப்போ நம்ம மனசு சாத்விக நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம் சத்வப்பிரதான நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம் தெளிவில்லாமல் இருக்கு இல்லையா அதை வச்சுட்டு அதை ரஜஸும் தமசாகவும் சொல்லும் சில சமயம் கிளாரிட்டி இருக்காது எதோ செய்யணும் ஆக்டிவாக இருக்கும் மைண்டு செய்யணும்னு தோணுமே தவிர விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிற நிலையில் இருக்க மாட்டோம் படபட படப்படன்னு என்னத்தையா செய்யணும்னு அந்த சமயமெல்லாம் நம்ம வந்து ரஜஸினுடைய ஆதிக்கத்தில் இருக்கோம்னு அர்த்தம் நம்ம அந்த காரணத்தில் ஆதிக்கம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும்னு கீதையிலே பகவான் சொல்கிறார் எப்பெல்லாம் டல்லாக இருக்கோமோ அதில் தான் இருக்கும் அது வேறு விஷயம் எப்பெல்லாம் டல்லாக இருக்கோமோ எப்போ மந்தமாகவே இருக்கோமோ எது சொன்னாலும் புரியவே மாட்டேங்கிறதோ ஒன்று நாலு தடவை செய்ய வேண்டியிருக்கோ அப்பெல்லாம் நம்ம மனசில் ஆதிக்கம் தாமஸ் தமோ குணத்தோட ஆதிக்கம் அதிகம்னு புரிஞ்சுக்கணும் ஆக சத்துவ ஆதிக்கத்தை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு லிங்கம் என்னென்னா நம்முடைய கிளாரிட்டியை வச்சு தான் புரிஞ்சுக்க முடியும் படபடப்பை வச்சு தான் ரஜஸ்ஸு நம்மக்கிட்ட இப்போ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் தமஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுங்கிறது வந்து அதனுடைய காரியத்தை வச்சு காரியானுமேயா அதனால் வந்து அந்த லிங்கத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கணும் இதனுடைய ஆதிக்கம் இப்போ அதிகமாக இருக்குது நம்மக்கிட்ட ஆனால் அது ஆதிக்கத்தை விடுறதுல அதான் இதில் பார்த்துட்டோம் நம்ம ஹம்சகீதையில் பார்த்துருக்கோம் எல்லாம் குணங்களெல்லாம் அப்படித்தான் இருக்கும் நம்ம தான் வந்து குணத்தை நல்ல குணமாக மாற்றிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணிகிட்டே இருக்கணும் வந்து காலமுறை உட்காந்துட்டுருக்கோமோ இல்லை எல்லாம் தமசு தான் இருக்கும் காலமுறை கஷ்டமாக தான் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இப்படி பிரயத்தனம் பண்ணி பண்ணித்தானே வளர்த்திக்க முடியும் இது ஆகையினாலே மோக வடிவம் ஆம் இவை முறையே இதுக்கு இன்னொரு பேரான் தைஜசம் வைகாரிக்கம் பூதாதிகம் என்று சொல்லப்படும் இதுக்கு இன்னொரு பேர் தைஜசம் தைஜசம்னா பிரகாசகம் வைகாரிகம் வைகாரிக்கம்னா ரொம்ப விகாரமாக இருக்கிறது பூதாதிக்கம் பூதாதிக்கம்னு இதுக்கு மூணுக்கும் பேரா சத்வங்கிறது தைஜசம் ரஜஸ் வந்து வைகாரிகம் அப்புறம் வந்து தமஸ் வந்து பூதாதிக்கம் அது இன்னும் இன்னொரு பேரா அப்படின்னு ஈஸ்வர கீதையில் சொல்லப்படுறதான் அதுக்கு சொல்ற சத்துவ ஞானமாம் தமம் அஜானமாம் சத்துவம் ஞானமாம் தமம் அஜானமாம் மத்திமம் கலப்பதாம் ஞானமும் அஜானமும் கலந்து இருக்கிறது இரஜுங்கிறார் தமசு அஜ்யானமயமா இருக்கிறது சத்துவம் ஞானமயமா இருக்கிறது ரெண்டும் கலந்திருக்கிறதுங்கிறது இரஜுங்கிறார் சத்துவ ஞானமாம் தமம் அஜானமாம் மத்திமம் கலப்பதாம் மற்றும் இம்மூன்றையும் புத்தியின் விகாரமே புலப்படுத்துமால் புத்தியில் உண்டாகிற விகாரத்தை வச்சுத்தான் இந்த குணத்தை நாம் புரிஞ்சிக்க முடியும் நம்முடைய புத்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் தன்மையை கொண்டே இந்த முக்குணங்களை நாம் உணர வேண்டும் இந்த முக்குணங்களுடைய செயலை வைத்து தான் முக்குணங்களை உணரணும் இப்படி ஒன்று இது ஒரு டாபிக் இது மூணு குணத்தை பற்றின உங்களுக்கு மூணு குணத்தை பற்றின ஞானம் இது அப்புறம் சிருஷ்டியை பற்றின விஷயத்தில் அவருடைய உரை சிருஷ்டியை பற்றின விஷயத்தில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ரெண்டு விதமாக ஒரு வழி இதுவான் இத்தை வேறு ஒரு வழியா சொல்வர் வேற ஒரு வழியாக சொல்வர்ங்கிற பாட்டிருக்கே இருபத்தி ஒன்றா இருபத்தி நாலாவது பாடல் அதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி என்ன சொல்கிறார் ஒரு வழக்கம் மற்றொரு வகை சிருஷ்டிக் கிரமம் கூறுவதன் காரணம் வருமாறு இன்னொரு வகையான சிருஷ்டிக் கிரமம் கூறுவதன் காரணம் என்னென்னா சிருஷ்டியில் தாத்பரியம் இல்லைன்னு சொல்கிறதுக்காகவாம் சிருஷ்டியில் நமக்கு தாற்பயம் இல்லை என்பதை காட்டுவதற்காக இன்னொரு வகை சிருஷ்டிக் கிரமத்தை கூறுகிறார் இல்லை சொப்பனம் கிரமமின்றியும் உண்டாகின்றது சொப்பனம் வந்து கிரமம் உண்டாகிறது கிரமமாகவும் உண்டாகிறது படைப்புங்கிறது சொப்பனம் வந்து கிரமமின்றியும் உண்டாகின்றது அதுபோல் பிரம்மமாக பிரமமாக பொய்யான ஜகத்தும் விளங்குகின்றது அது மாதிரி தான் இந்த சொப்பனம் கிரமம் இல்லாமல் வர்ற மாதிரி யுகப்பத்தாக வர்றது மாதிரி இந்த பிரம்மமானது பிரம்ம பொய்யான ஜகத்தும் பிரமமான இந்த பொய்யான ஜகத்தும் அப்படியேதான் விளங்குகிறது இதன் கிரமத்தை அறிய இச்சிக்கின்றவன் இதனுடைய கிரமத்தை அறிய இச்சிக்கின்றவன் காணல் ஜனத்தில் வஸ்திரத்தை நினைக்க இச்சித்தல் கூடும் திருஷ்டாந்தம் இதுதான் ரொம்ப இம்பார்ட் இதுக்கெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக அறிய விரும்புகிறவன் காணல் போய் தன் வஸ்திரத்தை நினைக்க விரும்பினான்னா எப்படி இருக்கும் மாதிரி ஒன்றும் நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை நிறைய இப்போ சயின்டிஸ்டெலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க காணல் நேரத்தில் காணல் காணல் நேரில் ஜனத்தை இது வஸ்திர திறனைக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கான் கண்டே பிடிக்க முடியாது ஒரு நாள் பிக் பேன் தேரின்ண்ணா இப்போ அவுட்டுங்கிறான் அது அதெல்லாம் கிடையாதுங்கிறான் ஐன்ஸ்டைன் தான் பெருசுன்னு சொன்னான் அப்புறம் அதுக்கு சு அதுக்கு மேலே ஆள்லாம் வந்துவிட்டாங்க அதனால் இது என்னன்னா ஒருத்தன் சொல்கிறது இன்னொருத்தன் நெகட் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்கிறது சரியில்லை அப்படின்னா இந்த தி இந்த இந்த அம்சத்துக்கு நீ என்ன பதில் சொல்வேன் இவங்க கேட்க அதனால் சிருஷ்டியை ஒருத்தனும் புரிஞ்சிக்கவே முடியல பௌத்திக விஜானமே என்னெல்லாமோ எவ்வளவோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் கூட இந்த சிருஷ்டியினுடைய ரகசியத்தை அவங்களால் புரிஞ்சுக்கத்தான் முடியல அதனால் இந்த மக்கள் வேதத்தை வச்சுன்னு பார்க்கும் நமக்கு அது தாத்பரியம் இல்லைன்னு எது முடியாதோ அது முடியாதுன்னு விடறதானே புத்தி செலுத்தணும் அது போய் வந்து அதை பார்த்தே தேர்றதுன்னா எத்தனையோ காலங்காலமாக பார்த்துட்டு இருக்காங்க என்ன அந்த கால உலகம் எத்தனை கோடிக்கணக்கான வருஷம் இருக்குதுன்னு தெரியும் எல்லோருக்கும் ஜனங்கள் வந்து வந்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க ஒருத்தர் ஆராய்ச்சியை பண்ணாமையே இருப்பாங்க அவங்க பண்ணுறதில் பா இவ்வளோ நம்ம கம்ப்யூட்டரை வச்சுட்டே பண்ண முடியல அவங்க பண்ண வேலையெல்லாம் பரவலை இருக்குது பண்ண முடியல தெரிகிறது நிறைய காணல் ஜனத்தில் வஸ்திரத்தை நினைக்க இச்சித்தல் கூடும் உபநிஷத்துக்களில் ஜகத் உற்பத்தி அநேக பிரகாரமாய் சொல்லப்படுகிறது உபனிஷத்துக்களெல்லாம் ஜகத்தினுடைய உற்பத்தி நிறைய விதமாக சொல்லப்பட்டிருக்கு சாந்தோக்கிய உபனிஷத்தில் சத்ரூப பிரம்மத்தினின்றும் அக்னிஜலம் பிருத்திவி என்பவை கிரமமாக உண்டாயினவென்று சொல்லப்பட்டிருக்கிறது தைத்திரிய உபனிஷத்தில் ஆகாசம் வாயு அக்னிஜலம் பிருத்திவி என்னும் ஐந்து பூதங்களும் கிரமமாக உண்டாயின என்று சொல்ல பட்டிருக்கின்றது சில இடத்து எல்லாவற்றையும் பரமேஸ்வரன் சிருஷ்டிக்கிறார் என்று கிரமமின்றியும் உற்பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமாக ஜெகத் உற்பத்தி வேதத்தில் பலவிதமாக சொல்லப்பட்டிருப்பதற்கு தாத்பரியம் இதுவான் ஏன் இப்படி பலவிதமாக வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குங்கிறதுக்கு தாற்பயம் இதுவான் ஜெகத்து பொய் அஃது ஒரு பதார்த்தமாக இருக்கும் இடத்து அதன் உற்பத்தியை அநேக விதமாக வேதம் கூறியிருக்க மாட்டாது அது ஒரே பொருளாக இருந்ததுன்னா அநேக விதமாக கூறியிருக்க மாட்டாது அநேக பிரகாரமாக கூறியிருக்கின்ற மையின் உற்பத்தி கிரமத்தை கூறுவதில் வேதத்திற்கு அபிப்பிராயம் இன்று வேதத்துக்கு உற்பத்தி கிரமத்தை கூறுவதில் அபிப்பிராயம் கிடையாது ஆனால் அத்வைத பிரம்மத்தை அறிவிப்பதற்காக ஜகத்தை நிஷேதிக்க பொய்யான ஜகத்தை இவ்விதமாக ஆரோபம் செய்திருக்கின்றது அது எப்படிலாம் வந்திருக்குன்னு ஆரோபந்தான் செய்கிறது திருஷ்டாந்தம் அதுக்கு சொல்கிற மர யானை ஒன்று மேலே எழும்புவதற்காக வினோதார்த்தமாக செய்யப்படுகின்றது சும்மா ஒரு வினோதமாக பண்ணி வச்சுருக்காங்க அதன் காதும் வாலும் கோணலும் ஆயின் கோணும் ஆயின் அதை ஒழுங்குபடுத்த ஒருவரும் பிரயத்தனம் செய்வதில்லை அது எப்படியே காது அது அப்படியே இப்படி தூங்கி இருக்க மாதிரி இருக்குது அது காது வாலெல்லாம் கோணி இருக்குதுன்னு வச்சுப்போம் அது சரி பண்ணுவானாங்கிற சரி பண்ண மாட்டான் சும்மா அது வினோதத்துக்காக பண்ணியிருக்கு அது வினோதமாக இருக்கிறத வினோதமாக பார்க்கணும் அப்புறம் அதை போய் சரி பண்ணால் எப்படி இருக்கும் அது யாரும் பிரயத்தனம் செய்வதில்லை அதுபோல் அத்வைத ஞானத்தின் பிரபஞ்சத்தை நிஷேதிப்பதற்காக பிரபஞ்சம் ஆரோபிக்கப்படுகின்றது ஆகையால் பிரபஞ்சத்தின் உற்பத்தி கிரமத்தை ஒரே விதமாக கூற முயற்சிக்கவில்லை பிரபஞ்சத்தின் உற்பத்தியை ஒரே விதமாக வேதம் கூறாமையின் வேதத்தின் அபிப்பிராயம் பிரபஞ்சத்தை நிஷேதிப்பதிலாம் வேதத்தினுடைய அபிப்பிராயம் பிரபஞ்ச நிஷேதம்தான் அதன் உற்பத்தியில் அன்று என்று அறிதல் வேண்டும் என்று விசாரசாகரம் சொல்லுகிறது இல்லை நிறைய சொல்கிற அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறேன் நிறைய இருக்குதுல்ல விதை மகத்தத்துவத்துக்கு விளக்கம் சொல்கிற போது விதைத்து தண்ணீர் வார்க்க அங்குரமும் ஆகாது பீஜ பீஜமாகவும் இல்லாமல் உத்பின்ன அவஸ்தையை அடைந்துள்ள பீஜம் போன்று காரணமான அவ்யக்தமும் ஆகாது காரியமான அகங்காரமும் ஆகாது மித்யாஜானமுற்ற நிர்விகல்பரூபத்தால் மத்தியாவஸ்தையாயிருப்பது மகத்தத்துவமாம் இந்த மகத்தத்துவங்கிறது என்னென்ன காரண நிலையிலும் இல்லை காரிய நிலையிலும் இல்லை ரெண்டும்ங்கட்டால் இல்லை காரண நிலையிலும் இல்லாமல் காரிய நிலையிலும் இல்லாமல் தோன்ற போகிறது அதுக்கு பேர் மகத்தத்துவம்னு ஏற்கனவே நான் சொன்னது விளக்கி சொல்லியிருக்கேன் அப்புறம் என்னென்னா இக்குணங்களிலே வின் போன்றிருக்கும் சிற்சாயை தோன்றும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டது அப்போ இக்கு குணங்களிலேன்னு சொல்கிற போது சத்வகுணத்தில் சரி ரஜோகுணத்தில் சரி தமோ குணத்தில் எப்படி தோன்றும் அப்படின்னு ஒரு கேள்வி தமோ குணந்தான் ரொம்ப ஜடமான ஜட பிரதானமாச்சு மூணு குணமே ஜடம் தான் அதில் எப்படி தெரியும்னு கேட்டால் தமோகுணத்தினுடைய காரியத்தில் தான் இப்போ சூக்ம சரீரமே உண்டாக போகிறது ஞாபகம் வச்சுக்கணும் மெயின் குரூப் இது அதனுடைய தமோ குணத்துல தான் சத்துவம் சமதியெலாம் உண்டாக போகிறது ஆகையினால முக்கியம் சத்வ பிரதானம்னு சொல்கிறோம் சத்வ பிரதானத்தில் தான் ஈஸ்வரன் வர்றார் ரஜப் பிரதானத்தில் தான் ஜீவர்கள்லாம் உண்டாகிறார்கள் இப்போ தம பிரதானத்தில் இருந்து தான் சூஷ்ம பிரபஞ்சமே உண்டாக போகிறது அதனால் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் எல்லாம் இப்போ படித்ததெல்லாம் காரணப்பிரபஞ்சம்தான் இனி சூக்ம பிரபஞ்சம் உண்டாக போகிறது ஆயினால் என்ன சொல்கிற தமோ குணத்தில் எப்படி தமோகுணத்தின் சித்து சித்தின் பிரதிபிம்பம் நேரே இன்றாயினும் தமோ குணத்தில் வந்து இதுலாம் சித்திரோட பிரதிபிம்பம் நேரே இன்றாயினும் இதெல்லாம் வந்து ஸ்தூலம் இப்போ பேச போகிறது தமோ குணம் சூக்ஷமான தமோ குணம் ஸ்தூலமான தமோ குணம் இந்த பிரபஞ்சமெல்லாம் நம்ம உடம்பு இந்த சரீரமெல்லாம் இதுவும் தமப்பிரதானந்தான் தமப்பிரதானத்தில் சத்துவம் நம்ம சரீரமெல்லாம் தமசில் தமசு இந்த கட்டைக்கட்டை மரக்கட்டையெல்லாம் ஆக தமஸில் தமசு தமசில் ரஜஸு தமசில் சத்துவம் தான் மனசு புத்தி இந்த உடம்பு இதெல்லாம் தமஸில் சத்துவம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டாபிக்கில் இருந்து ஆ அதெல்லாம் வந்து சத்வத்தில் சத்துவம் ஈஸ்வரன் அதை தான் என்ன சொன்னால் சத்வத்தில் சத்துவம் விஷ்ணு சத்வத்தில் ரஜஸ்ஸு பிரம்மா சத்வத்தில் சிவன் சத்வத்தில் தமசு சிவன் ஸ்திதிகர்த்தா விஷ்ணுவும் சத்வசத்வாக சிருஷ்டர்த்தா பிரம்மா சத்வ ரஜஸ் ரஜஸ் லயகர்த்தா சம்ஹார கர்த்தா சிவா சத்வ தமஸ் இந்த புராணங்களே சாத்விக புராணம் ராஜச புராணம் தாமச புராணம்னு திரிப்பாங்க விஷ்ணு புராணம் எல்லாம் சாத்விக புராணம் அந்த பிரம்மா சம்பந்தப்பட்ட புராணமெல்லாம் ராஜச புராணம் சிவனுடைய சம்பந்தப்பட்ட புராணம் எல்லாம் தாமச பிரதான் அப்படிதான் சொல்லுவார்கள் தாமசம்னு சொல்கிறதுனால தோஷம்னு அர்த்தம் இல்லை அது வந்து இந்த லய அம்சத்தினால் அப்படி சொல்லப்படுறது தமோகுணத்தில் சித்தின் பிரதிபிம்பம் நேரே இன்றாயின் இன்றா இன்றாயினும் அது இல்லைன்னா கூட அதன் காரியமான சூக்மபூதத்தின் சத்வாம்ச சமஷ்டியினால் அதனுடைய காரிய காரியமாக இருக்கக்கூடிய சூக்மபூதத்தினுடைய சத்வாம்சிருஷ்டி அந்த சத்வாம்சிருஷ்டினி தத்துவ தமஸில் சத்வாம்சம் இருக்கும் இல்லையா அதிலிருந்து தான் வந்து அந்தக்கரணெலாம் வரப்போகிறது அதில் தமசனுடைய சத்வாம்சத்தில் தான் மந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உண்டாக போகிறது ஆகையினால தோன்றும் அந்தக்கரணத்திலும் அதன் காரியமான ஞானாகார விற்பியிலும் சித்தின் பிரதிபிம்பம் உண்டாதல் பற்றி உபசார வழக்கால் தமோகுணத்திலும் சித்தின் பிரதிபிம்பம் உண்டு என்று சொல்லப்பட்டது தமசிலை எப்படி பிரதிபிம்பிக்கும்னு கேட்டால் இது வந்து என்ன சொல்கிறது இந்த தமசுலருந்து தான் வரப்போகிறது பார்த்ததெல்லாம் அதில் பிரதிபிம்பம் வரப்போகிறது அதுக்காக வேண்டி தமசிலையும் பிரதிபிம்பிக்கிறது என்று சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க தமசில் சரி சத்வரஜசில் பிரதிபிம்பம் உண்டாகும் சரி ஓகே தமசில் எப்படி உண்டாகும்னா அதனுடைய காரியத்தில் உண்டாகிறதுனால அதில் உண்டாருதுன்னு சொல்லப்படுகிறது அதுலேயே தமசில் தமசில் கிடையாது அதில் இருக்கக்கூடிய தமஸு சத்துவத்தில் தான் பிரதிபிம்பம் தெரிய போகிறதுனால தமசிலையும் பிரதிபிம்ப சைதன்யம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பகுதி சொல்லப்படுவது இக்குணங்களிலேன்னு மூணு குணத்தையும் சொன்னதுனால இக்குணங்களிலே வின் போன்று சிச்சாயை தோன்றும் அப்புறம் இன்னொரு விஷயம் ஈஸ்வரனுக்கு எவ்வளவெல்லாம் பேர் இருக்குன்னு நிறைய சொல்கிறார் ரொம்ப அழகாக அது ரொம்ப முக்கியம் ஈஸ்வரனுக்கு என்னெல்லாம் பேர் அந்தர்யாமியின் பரியாய நாமங்கள் அந்தர்யாமியின் பரியாய நாமங்கள் பரியாய நாமம்னா என்ன கடவுளை குறிக்கும் பல சொற்கள் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் காரண ஷரீர சமஷ்டி அபிமானி ஈஸ்வரனுக்கு காரணீர சமஷ்டி சமஷ்டி காரண சரீர அபிமானின்னு சொன்னால் அது ஈஸ்வரனை குறிக்கும் ஒன்று அப்புறம் அஜான உபகித சைதன்யன் எல்லாம் டெக்னிக்கலாக தெரிஞ்சிக்க வேண்டியது அஜ்யான உபஹித சைதன்யம் அஜான உபகித சைதன்யம் இன்னொன்று காரணோபாதிக்கா காரண உபாதிக்கா இல்லை பாஷை மாற்றி போடுறான் சாதாரணமாக என்ன சொல்லுவோம்னா காரணோபாதிர அயம் ஈஸ்வரா காரியோபாதிரயம் ஜீவா காரண உபாதியை உடையவன் ஈஸ்வரன் காரண உபா காரிய உபாதியை உடையவன் ஜீவன் இல்லை காரணோபாதிக ஈஸ்வரனுக்கு என்ன பேர் காரணோபாதிக மாயாபாசக மாயா ஆபாசக ஆஹா இன்னொரு பேர் இன்னொரு பேர் மாயி மாயி மாயையை உடையவனான இருக்கிறதுனால ஞானின்னு சொல்கிறோம் இல்லையா ஞானம் உடையவன் ஞானி அது மாதிரி மாயையை உடையவன் மாயி அப்படி அப்புறம் இன்னொன்று சொல்லலாம் மாயாவி மாயி மாயாவி அப்புறம் இன்னொரு பேர் ஜகத்யோனிகி முண்டகோபுருஷத்தில் பூதயோனிகின்னு சொல்லியிருக்கு இல்லை ஜகத்யோனிகி அப்புறம் ஆனந்தமயா ஆனந்தமயா அப்புறம் இன்னொரு பேர் அக்ஷரம் அவ்வக்தா அப்புறம் சபலம் பிரம்மா அப்புறம் சகுணபிரம் சகுணபிரம்ம அப்புறம் பரஹ அப்புறம் மகேஸ்வர மகேஸ்வரம் பரதேவதா அப்புறம் தத்பத வாச்சியார்த்தா வாச்சியார்த்தம் இல்லாட்டி முக்கியார்த்தம் தத்பத வாச்சியார்த்தம் தத்பத முக்கியார்த்தம் தத்பத முக்கியார்த்தா தத்பத வாச்சியார்த்தா பிராக்கெட்டில் போட்டுக்கோங்க இவர் போட்டிருக்க தற்பத முக்கிய அர்த்தம் தான் போட்டிருக்காரு முக்கியார்த்தா ஆனால் வாச்சியார்த்தங்கிற அர்த்தத்தில் தான் சொல்லப்படும் அப்புறம் மாயோபாதிக்கா மாயா உபாதிக்கா மாயோபாதிக்கா சொல்லத்தக்கன அந்தாமியின் பரியாய நாமங்களாம் அந்தரியாமியின் பரியாய நாமங்களாம் இப்பறம் இந் இன்னும் இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் அவருடைய லக்ஷணங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமோ இல்லை அதுக்காக வேண்டி நம்ம பார்த்துட்டோம் அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனால் இவரோட இது என்னது இதா இவருக்கு வந்து எ குணங்களும் பற்றாதோன் எக் குணங்களும் பற்றாதோன் அங்கே சொல்லியிருக்கோம் அதை வைத்துக்கொண்டு இப்போ விளக்கம் சொல்ல போகிறோம் இந்த விளக்கம் ரொம்ப பிரயோஜனந்தான் ஏன்னா இதெல்லாம் வந்து மெயின் பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சர்வஜத்வம் சர்வேஸ்வரத்துவம் சர்வநியிருத்துவம் சர்வ அந்தர்யாமித்வம் சர்வ கர்த்தம் சர்வசக்தித்வம் ஈஸ்வரனுடைய முக்கிய குணங்கள் இன்னும் நிறைய சொல்லப்படும் ஈஸ்வரனுடைய முக்கியமான குணங்களெல்லாம் தெரியணும் சர்வஜத்துவம் எல்லாம் அறிந்த தன்மை சர்வேஸ்வரத்துவம் எல்லாவற்றையும் ஆளும் தன்மை அப்புறம் சர்வநியத்துவம் சர்வநியிருத்துவம் நியந்திருத்துவம்னா அவரவர்களை சாஸ்திரத்தின் வழி நடக்கச் செய்யக்கூடிய ஒரு தூண்டுதல் நியந்திருத்துவம் ஏன்னா பிறகு இதுக்கு இன்னும் விளக்கம் சொல்லப்போகிறேன் பேரை மாத்திரம் கேட்டுங்க சர்வநியந்திருவம் அப்புறம் சர்வ அந்தர்யாமித்துவம் இல்லை அந்தர்யாமித்வம் அப்புறம் சர்வ கர்த்திருவம் அப்புறம் சர்வசக்தித்வம் சர்வசக்தி மத்வம்னு சொல்லுவாங்க சர்வசக்தித்வம் அல்லது சர்வசக்தி மத்துவம் இதை வந்து ரொம்ப விளக்கம் சொல்லி சொல்றார் சுருக்கமாக சொல்றார் அவர் அவ்வொருவனாகிய ஈஸ்வரனுக்குத்தான் எக்காலத்திலும் எத் தேசத்திலும் காரியத்தை உண்டு பண்ணும் தன்மை இருக்கு பகவானுக்கு இப்போ ஈஸ்வரன் பேச ஆரம்பிச்சிட்டோம் மாயை பற்றி பேச்சில் சில சமய மாயா திருஷ்டியிலையும் சொல்லுவோம் சில சமயம் ஈஸ்வர திருஷ்டிலையும் சொல்லுவோம் இப்போ ஈஸ்வரனை பற்றின லட்சணம் பார்க்கும் எந்த காலத்திலையும் எந்த இடத்திலையும் ஒரு காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இருக்கு அதனால அவருக்கு இன்னொரு என்ன பெயர்னு கேட்டால் நித்தியத்துவம் நித்தியமாக இருக்கும் தன்மை எப் அது காலத்தையே அவர் காலத்தை இது பண்ணுறதுனால கால காலம் அவரை சார்ந்து இருக்கிறதுனால காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல் அப்படின்னு பாடுறார் குமரகுருவர் அதனால காலமே அவருக்கு கட்டுப்பட்டதுனால அதனால அவருக்கு பேரே கால காலாக காலசிய காலாக இல்லை நித்தியத்துவங்கிறது ஆண்டும் இருக்கும் காலத்தை கடந்த தன்மை அது மாத்திரமில்லை வியாபகத்துவம் வியாபகத்துவம்னால் எல்லா இடத்துலையும் அவர் வியாபித்திருக்கார் எல்லா காலத்தையும் வியாபிச்சிருக்கார் சர்வ கால வியாபகா காலத்தையும் அவர் வியாபித்திருக்கிறார் ஏன்னா கால அதீதனாக இருந்து காலம் அவரை சார்ந்திருப்பதால் காலவியாபகா நித்தியத்துவ வியாபகத்துவம் இவர் சொல்கிற விளக்கம் என்னென்னா அவ்வொருவனாகிய ஈஸ்வரனுக்கே எக்காலத்திலும் எத்தேசத்திலும் காரியத்தை உண்டு பண்ணும் தன்மை இருத்தலின் நித்தியத்துவ வியாபகத்துவமும் நித்தியத்துவமும் இருக்கு வியாபகத்துவமும் இருக்கு எக்காரியத்தையும் அறிவதற்கும் செய்வதற்கும் சாமர்த்தியம் இருப்பதால் சர்வஜத்துவமும் சர்வசக்திமத்துவமும் இருக்கு எந்த காரியத்தையும் அறிய முடியும் எந்த காரியத்தையும் செய்ய முடியும் சர்வ சர்வசக்திமான் அப்படின்னு சொல்றோம் அல்ல சர்வஜத்வம் சர்வ சக்திமத்துவம் எல்லா வல்லமை உடமையும் இது இருக்கு கடவுளுக்கு எப்படி காலம்ங்கிறது வந்து தான் வடிவமற்றதாக இருந்து கொண்டு இலை பூ காய் முதலியவற்றை உண்டாக்குமாறு போல காலத்துக்கு வடிவம் இருக்கோ காலத்துக்கு ரூபம் உண்டோ காலத்துக்கு ரூபம் இல்லை ஆனால் அதுதான் செடியில் இந்த காலம்தான் செடியில வந்து பூ இலை முதலியானவைகளாம் உண்டாக்குகிறது வடிவமற்ற காலமானது மரம் செடி கொடிகளிலெல்லாம் இலைப்பூ காய் முதலியவற்றை உண்டாக்குவது போல சகல காரியங்களையும் ஆக்குவோனாக இருத்தலின் நிஷ்களத்துவம் நிஷ்களத்துவம்னா வடிவமற்றவர் நிஷ்களத்துவம் கலைகளோடு கூடினத்துக்கு சகலம்னு பேர் கலைகள் அற்றத்துக்கு பேர் நிஷ்கலம்னு பேர் இது இன்னொன்று நிஷ்கலத்துவம் இதெல்லாம் பார்த்துங்க நிறைய எண்குணத்தான் தாழை வணங்கா தலை அப்படின்னு சொல்கிற போது தன் வயத்தனால வயத்தனாதல் இயல்பாகவே பாசங்களில் நின்று நீங்கியவன் இது மாதிரிலாம் இள இலக்கணங்கள்லாம் சொல்லப்படும் இது இது நிறைய இருக்குது கடவுளுடைய குணங்களை சொல்லும் நிறைய சொல்கிறோம் அதில் இது ஒன்று இப்போ நித்தியத்துவம் வியாபகத்துவம் சர்வஜத்வம் சர்வசக்திமத்துவம் சொன்னதே திரும்பவும் சொல்லுவோம் நீங்கள் தான் பார்த்தது புரிஞ்சுக்கணும் இதயத்திலும் அந்தரியாமியாகி புறம்பே ஸ்ருதி ஸ்மிருதி ரூபமான ஆணையால் நியாமகனாக நடத்துவோனா இருத்தலின் சர்வ பிரேரகத்துவம் எல்லோருடைய உள்ளத்திலையும் அவர் இருக்கார் அந்த பகவான் மலர்மிசை ஏகினா அனைவருடைய உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறார் அதனால் அவர் அந்தர்யாமின்னு பேர் அனைவருடைய உள்ளத்திலும் இருந்து அந்தவா சர்வாம் யமயதி இது அந்தர்யாமி உள்ளே இருந்து அனைவரையும் இயக்குவதால் உடலின் உள்ளின்று உயிர்களை உயிருக்கு உயிராகி உயிர்களை இயக்குவதால் அவர் அந்தர்யாமி என்று சொல்லப்படுகிறார் அந்தர்யாமி அது மாத்திரமில்லை உள்ளுக்குள்ள அந்தர்யாமியா இருக்காராம் அப்புறம் வெளியில பார்த்தா சாஸ்திர ரூபமா இருக்காராம் ஸ்ருதி ஸ்மிருதி ரூபமாக இருந்து சத்தியத்தை கடைப்பிடி பொய் பேசாதே என்ற சாஸ்திர வாக்கியத்தினுடைய விதி அவர் இருக்கிறார் இதை செய்யாதே இதை செய் என்று சொல்லக்கூடிய சாஸ்திர ரூபமாகவும் அவர் இருக்கிறார் ஆகையினால் சர்வ பிரேரகத்துவம் பிரேரகானர்த்தம் பிரேரயி பிரேரயத்தின் இதுதான் இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா சுஷ்டு ஈரயதி பிரகாஷயி சூரியனுக்கு சொல்கிற மாதிரி இது பிரகர்ஷேன ஈரையதி பிரேரயதி பிரேரயத்தினா தூண்டுறதுன்னு அர்த்தம் ஆச்சாரியா சிஷியம் பிரேரயதி ஆச்சாரியன் சிஷியனை பிரேரிக்கிறார் பிரேரிக்கிறார்னா நேற்று தூண்டி செயல்படுத்துகிறார் பிரேரிக்கிறார்னா எப்படி புரியுது எரிச்சல் படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிக்க வேண்டிதான் அதனால் ஸ்ருதி ஸ்மிருதி ஸ்ருதி ஸ்மிருதி ரூபமான ஆணையால் நியாமகனாக இருத்தலின் சர்வ பிரேரகத்துவம் என்ன லட்சணெல்லாம் பாருங்கள் இதுவே போரும் இதுலாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு பகவானுக்கு என்னெல்லாம் லட்சணம் இருக்குது அப்பண்ணா வியாபகா அப்புறம் சர்வக்யா சர்வசக்திமான் நிஷ்களகா வச்சுக்கணும் ஈஸ்வரனுடைய லட்சணங்கள் இதெல்லாம் அப்புறம் குலாலாதி கர்த்தத்துவத்தால் அந்நியமான கட்டப்பட்டங்கள் போல அந்நிய ஷரீராதியை நியமித்தலாலும் விஸ்வமெல்லாம் விஸ்வேஸ்வரன் என்றும் நியமா நியமமானவை என்று சர்வாத்மகத்வம் எல்லா ஆத்மாவுக்கும் காரணமாக இருக்கும் தன்மை சர்வ ஆத்மகத்வம் அனைவருக்கும் ஆத்மாவாக இருக்கும் தன்மை எப்படி குயவனும் நெசவாளியும் குடத்தையும் குடத்தையும் இதையும் பண்றானோ துணியையும் செய்கிறானோ அப்படி தன்புற தானே வந்து பல சரீரங்களை உண்டாக்கக்கூடிய சக்தி படைத்தவராக இருக்கிறார் அதுக்கெல்லாம் நிறைய நமக்கு தெரியும் சிறந்தி பூச்சி உதாரணங்கள்லாம் இருக்குது அபிநிமித்த உபாதான காரணமெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை சர்வ ஆத்மகத்துவம் எல்லா வடிவமாதல்னு அர்த்தம் என்ன அர்த்தம் அனைத்தும் தன்னுடைய வடிவமாகவே காட்டக்கூடிய சக்தி உடையவர் தனக்கு பிதாவும் கர்த்தாவும் இன்றி அத்விதீயனா இருத்தலின் அவருக்கு அப்பாவோ அம்மாவோ கிடையாது அவருக்கு ஈக்குவலாவோ மேலேயோ யாரும் கிடையாது ஆகியனால சர்வஸ்வதந்திரஹா அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது ஆனால் அவர் தான் கண்ட்ரோலுங்கிறதே உருவாக்கிருக்கார் கட்டுப்பாடுங்கிற விஷயத்தை உருவாக்கினவரே இறைவன் ஆகையினால அவரை கட்டுப்படுத்துகின்றவர்கள் யாரும் கிடையாது கட்டுப்பாடு இல்லாமல் திரிகிறவர் இல்லை கட்டுப்பாட்டின் வடிவமாக இருப்பவர் பகவான் இருக்கிற நியத்தி தான் பகவானுடைய ரூபம் சொல்லுவோம் நியத்திய பகவான் உருவாக்கியிருக்கார் நியத்தி ரூபமாகவே அவர் இருக்கிறார் பகவான் இருக்கிறார் என்ன அர்த்தம் அவர் எதற்கும் வசப்படுறதில்லை அவருக்குத்தான் எல்லாம் வசப்பட்டிருக்கு அர்த்தம் ஸ்வசா ஆத்மாக்கள் செய்த கார் கர்மத்தினை அனுசரித்து சுக தருதலால் ராகவேஷம் இன்மையும் ராகவேஷம் வேண்டுதல் வேண்டாமை இலான் நீ புண்ணியம் பண்ணியா புண்ணியத்துக்கு பலனை கொடுப்பேன் பாபம் பண்ணால் பாபத்துக்கு பலனை கொடுப்பேன் எனக்கு அதிலெல்லாம் வந்து நீ அவங்கிற பேதமெல்லாம் கிடையாது எல்லாரும் எனக்கு ஒன்று தான் கர்மானுசாரம் கொடுக்கிறார் பகவானுக்கு ராகத்வேஷம் கிடையாது விருப்பு வெறுப்பு இறைவனுக்கு கிடையாது வேண்டுதல் வேண்டாமை இலான் அதனால் தன்னால் சிருஷ்டியான ஆகாஷாதி ஜகத்தை வேறு விதமாக சிருஷ்டி செய்வதற்கு வேறு சமர்த்தர் இல்லையால் அவர் சிருஷ்டி பண்ணதை இன்னொருத்தர் பண்ண முடியாது அதனால் சர்வ ஏக்கர்த்தான் அர்த்தம் ஏற்கனவே அவர் சொல்லிக்க ஏக கர்த்தத்துவம் அதில் சர்வேஸ்வரத்துவம் அவரிடத்தில் இருக்குது சர்வேஸ்வரத்துவம் என்ன அனைத்தையும் ஆளும் தன்மை அவருக்கு பரிபூர்ண ஃப்ரீடம் இருக்குது எப்படி வேணாலும் அவர் சிருஷ்டி பண்ணலாம் எப்படி வேணாலும் சிருஷ்டி பண்ணாங்கிற போது புரிஞ்சுக்கணும் அந்தந்த ஜீவராசிகளுடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்தமே அதனால சர்வேஸ்வரத்துவம் உண்டென்பது நிச்சயம் என்பது விவேக சிந்தாமணி விவேக சிந்தாமணின்னு ஒரு டெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்டில் வந்து உண்டு என்பது அப்படிப்பட்ட பகவான் ஒருவர் இருக்கிறார் என்பது நிச்சயம் சந்தேகம் இத்தனை தன்மைகளையும் இறைவன் இருக்கிறார் என்பதில் சந்தேகம் அவ்வசிமிரேரத்மஸ்வந்தேர சொல்லுவோம் சர்வேர்த்திரஷ்டோசம்ஹாரவாதிகுணவிபூஷ் வேதாந்தே சனகசனாதிஷ்யவரிய சிஷியசித்தமூலிவாசிய வட்டமூலனிவாசியீதிணாமூர்த்தே இப்படிலாம் சொல்லலாம் பகவான சொல்கிற போது சர்வ்னேஸ்வரத்துவசர்வந்தர்யாமிசர்வசிலெல்லாம் சொல்லலை இன்னும் இருக்குது சர்வசிர சுவோம்சாலவிபூஷ்ணம் வேதாந்த மௌனவாக்கிமுதிராங்க படமூலன சனக்காதி சிஷ்ய பரிவாரஸ்யா சொல்லணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் அது வந்து பகவானை சொல்கிறதுக்கு என்ன வாழ்த்த வாயை கொடுத்துருக்காரு இல்லை வேறு என்ன வேலை அதான் பண்ணணும் இல்லை இது வந்து இது ஒரு விஷயம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா உலகமாகிய காரியத்துக்கு ஈசனுடைய சரீரபாகம் ஷரீரபாகம் என்னது மாயை முதற் காரணமாகவும் சேத்தன பாகம் நிமித்த காரணமும் ஆம் பகவானுடைய சரீரமாக மாயா அந்த சேத்தன அம்சம் இருக்கே அது வந்து நிமித்த காரணம் நம்ம வழக்க சொல்ல சுத்த சைதன்யம் ப்ளஸ் மாயா ப்ளஸ் பிரதிபிம்ப சைதன்யம் அதேதான் இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கார் அவர் ஜீவனோட தின காரணசரீர அபிமானி வெஷ்டி காரண சரீர அபிமானி அவித்யோபாதிக்கஹா காரியோபாதிகா என்று சொல்லத்தக்கதான பிராஜனது பரியாயநாமங்களாம் இவனோட தின நேர்மாறு போட்டுக்க வேண்டிதான் கடவுளுக்கு சொன்னதெல்லாம் நேருக்கு மாறாக போட வேண்டிதான் ஜீவனோட நிலைமை என்னென்னா அல்ப வியாபகா அல்பசக்திமான் அல்பேஸ்வரகா எல்லாம் இதெல்லாம் சர்வ சர்வான்னு போட்டோமோ அதெல்லாம் அல்ப அல்பான்னு போட்டுக்க வேண்டியதான் அல்பக்ஞா அல்பேஸ்வரகா நாலாளை வேலைக்கு வச்சுட்டுருக்கேன் அவனே வேலை வாங்க முடியல இல்லை அல்பக்ஞா அல்பேஸ்வரகா அல்பநியந்தா அல்பாந்த அல்பாந்தர்யாமி எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியது அது கூட சரியாக வராது அல்பகர்த்திருவம் எல்லாம் கொஞ்சந்தான் முக் கடைசியில் பார்த்தா கடை இவன் ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டான் செஞ்சதா சொல்வோம் நல்லதெல்லாம் நான் செஞ்சேன் தப்பெல்லாம் அதை அந்த ஆள் செஞ்சாருடுவான் அப்பேற்பட்ட ஆள் எல்லாம் இவனுக்கு ராகத்வேஷமாக வண்டி வண்டியாக இருக்குது பகவானுக்கு ராகத்வேஷம் இல்லை அதில் இதை புரிந்து கொள்ள வேண்டியது சரி இனிமேல் நம்ம பாடத்துக்கு வருவோம் இதெல்லாம் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும் இத்தனை பேர் இத்தனை சப்தமாக தெரியணும் சர்வஜத்வ சர்வேஸ்வரத்துவ சர்வாந்திரஜாமித்வ சர்வசிருஷ்டத்துவ சர்வபோக்திருவ சர்வசம்ஹாரகத்வ இதெல்லாம் வந்து நிறைய நம்ம சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் சம்ஸ்கிருத பாஷை நல்லா இது பண்ணால் சம்ஸ்கிருத பாஷை மாத்திரை தமிழும் நல்லா தெரியணும் தெரிஞ்சாதான் இதெல்லாம் வந்து காயின் பண்ணி பகவானுடைய மகிமையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் தேனோ கால் கண்டோ பாலோ சொல்கிறார் இல்லையா மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் ஐட்டம் நிறைய சொல்கிறார் அதே மாதிரி முந்நூற்றம்பது ஐட்டம் இரநூறு நானூறு ஐட்டம்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஏமமாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமலி உயிர்கற்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் அதாவது தமப்பிரதான அம்சமான அந்த காரண குணமானது இரண்டு சக்தியாய் பிரிந்து தோன்றும் வீமமாம் மூடல் என்றும் வீமமாம் வீமமாம் மூடல்ங்கிறது என்ன வீமமாம் மூடல் என்றும் கனமான ஆவரணம் என்றும் கனம் என்ன ரொம்ப வெயிட்டுன்னு அர்த்தம் இல்லை ரொம்ப மறைப் மறைக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கும் கனம்தான் பேர் ரொம்ப அதிகமாக இருக்கிறது திக்காக இருக்கிறது சொல்கிறோம் இல்லையா திக்கஸ்ட் சொல்கிறோம் கனமாக இருக்குது அதில் கனாந்தக்காரே அர்த்தம்னா கும்மிருட்டு இப்படி சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து கனாந்தக்காரா கனாந்தக்காரே ககனாரண்யே அப்போ அது வந்து கன கனமான ஆவரணம் ஏன்னா அது போகமாட்டேங்கிறது என்ன சொன்னாலும் எத்தனை தடவை கைவல்ய நவநீதம் திரும்ப திரும்ப ஓதினாலும் அந்த வந்து கனமான ஆவரணம் இருக்கே அது வந்து மறை நீங்க மாட்டேங்கிறது அதனால் கனமான விவிதமாம் தோற்றம் என்றும் விவிதம்னா பலவிதமான தோற்றங்களாக இருக்குது முண்ட கோபுரஷத்தில் பார்த்துருப்பீங்க செலந்தி பூச்சி உதாரணம் முடி உதாரணம் அப்புறம் மரங்கள் உதாரணம் அதுக்கெலாம் காரணம் ரொம்ப ரொம்ப ரீசன் சொல்லி வச்சுருக்கு அபிநிமித்த உபாதான காரணம்ங்கிறத காட்டுறதுக்காக தான் செலந்தி பூச்சி உதாரணம் அப்புறம் வந்து இந்த முடி இதெல்லாம் நகைமெல்லாம் இருக்கேன் அதெல்லாம் வந்து சேத்தனமான பிரம்மன் இடத்துல அச்சேதனமான ஜட பிரபஞ்சம் எப்படி உண்டாச்சுங்கிறதுக்காக சொல்லப்படுது சொல்லிட்டாங்கட சொல்லியிருக்காரு அதுதான் திருஷ்டாந்தம் திருஷ்டாந்தத்தினுடைய முக்கியமான அம்சம் அது அதாவது சேதனமான வஸ்தூலேருந்து அச்சேதனம் எப்படி உற்பத்தி ஆகும்னு கேட்டால் அதுக்கு திருஷ்டாந்தம் என்னென்னா நமக்கு வந்து சேத்தனமான நம்ம இடத்துல தலை முடியலாம் அதனால தான் கட் பண்ணால் வலிக்கலை நகம்லாம் வெட்டினா ஒன்றும் பண்ணுறதுல வேரெலாம் வெட்ட முடியாது ஆகையினால ச்சேதனமான பிரிடமிருந்து அச்சேதனமான பிரபஞ்சம் எப்படி உற்பத்தி ஆகுங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் அது அப்புறம் ஒரே வஸ்தூல எப்படி பல ரகம் உண்டாகும் அப்படிங்கிறதுக்காக பூமியில யுருஷா கேஷலோமான யோர் நிசத்தை கிருணத்தை பிளிவியம் ஓஷய சம்பவத்தீ ஒரே பூமிதான் ஆனால் இங்கே போடுறது அங்கே முளைக்காது அங்கே போடுறது இங்கே முளைக்காது தத்தத் கர்மானுசாரேன அதனுடைய கர்மானுசாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அது இது முளைக்கும் அது மாதிரி இப்படி வந்து ஒரே இப்போ வந்து ஒரே பூமியில் வந்து மாமரம் தென்னை மரம் புளிய இத்தனை மரங்கள் முளைக்கிற மாதிரி ஒரே பிரம்மத்தனிடத்துலருந்து நாயி குதிரை பன்றி கழுது இதுதான் தோல்வது பாருங்கள் இல்லாட்டி அன்னபட்சி ஆ இதெல்லாம் வருஷம் என்னெல்லாம் நல்லதெல்லாம் இருக்கோ அதையும் சேத்துங்கும் நல்லது கெட்டது கொசு அமீபியாஸ் எல்லாமே இதில் தான் உற்பத்தி ஆகிறது அத்தனையும் தான் உற்பத்தி ஆகுது ஆதாரம் ஏக்கம் அதனுடைய உற்பத்தி அநேக்கம்னு காட்டுறதுக்கிற அநேக்க விதம் எப்படி வர முடியும் பிரம்மன் ஒரே விதமாக இருந்தால் அதில் உண்டாகிற பொருஷ்களும் ஒரே விதமாக தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ல்லை காரணம் ஏக்கம் காரியம் அநேக ரூபம் காரணம் ஏக்க ரூபங்கிறத காட்டுறதுக்காகவும் காரியம் அநேக ரூபம் காட்டுறதுக்காக தான் அது சொன்னாங்களோ காரணம் அநேக ரூபம்னு காட்டுறதுக்காக காரியம் அநேக ரூபம்னு காட்டுறதுக்காக தான் இது சொல்லப்பட்டது அதனால் எதுக்கு இந்த விவிதமாம் தோற்றம் விதவிதமாக இருக்கே ஒன்று வந்து பூமியாக இருக்குது ஒன்று வந்து இதாக இருக்குது அதனால தான் உபநிஷன் சாஸ்திரம் சொல்லப்படுது இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது மித்யாங்கிறதுக்கே இன்னொரு அழகான வேர்டு என்ன தெரியுமா சதாபாஷா சதாபாஷா சதாபாஷான்னு எழுதுறியுமா இருக்கிற மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லை நாம ரூபங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கே தவிர உண்மையிலே இல்லை தினம் தூக்கத்தில் இல்லாத அவஸ்தைக்கு போயிட்டு போய்ட்டு வரமு தூக்கத்தில் மாத்திரமா இல்லை முழிப்பு நிலையிலும் அது இல்லை முழிப்பே இல்லை அப்புறம் என்ன முழிப்பு நிலையில் இருக்கிறது இருக்கு முழிப்பே பொய் விழிப்பே பொய் விழிப்பில் காணும் காட்சியம் பொய்யே அறிவின் கோணத்தில் பொய்யே அனுபவத்தின் கோணத்தில் மெய்யாக தோன்றுகிறது ஆனால் உண்மையில் பொய்யே என்பதில் பொய்யே என்பது என்று சொல்லுவது பொய்யல்ல பொய்யே என்று சொல்லுவது பொய்யல்ல தானே அதுதான் இதுக்கு பேர் சதாபாஷா சதாபாஷாங்கிற வேர்டு ரொம்ப நல்ல வேர்டு ஏன்னா சிதாபாஷன்னு சொல்லிடுவோம் சதாபாஷத்தை காணாது அதே மாதிரி இன்னொன்று ஆனந்தா பாஷா அதாவது நமக்குலாம் இந்த நம்ம பார்த்தா உணர்வு மயமாக இந்த உடம்பு அப்படின்னா உணர்வு மயம் போல இருக்கு இந்த மனம் உணர்வு போல தவறு மனம் உணர்வு போல தோன்றுகிறது ஆனால் மனம் உணர்வு அல்ல புத்தி உணர்வு போல தோன்றுகிறது ஆனால் புத்தி உணர்வு அல்ல தோல் அதுக்கு தான் ஆபாசம்ங்கிறோம் ஆபாசம்னா போலி சித்து மாதிரி இருக்கு இது என்னமோ சித்து இல்லாத மாதிரியும் இது சித்து மாதிரி இருக்கு இது அச்சித்து மாதிரியும் இது சித்து மாதிரி இருக்கு ரெண்டும் இது அச்சித்து மாதிரி தான் இருக்கு இதுவும் சித்து மாதிரிதான் இருக்குது உண்மையிலேயே இதுவும் அதுவும் சித்தோ அச்சித்தோ கிடையாது உண்மையான சைதன்யத்துக்கு ரூபமே கிடையாது அவ்யயம் நிலவயவகா இப்படி தான் புரிஞ்சுக்கணும் எப்படி வெளிச்சத்தை புரிஞ்சுக்கிறோமோ ஆகாசத்தை புரிஞ்சுக்கிறோமோ அப்படி தான் புரிஞ்சுக்கணும் இல்லை சாட்சி பிரத்யம் தான் சொல்கிறோம் ஆகாசத்தை டைரெக்டாக பிரத்யட்சம் இல்லை பஞ்ச மற்ற பூதங்கள்லாம் தான் பிரத்யட்சம் அதாவது காற்றை வந்து நம்ம பிரத்யக்ஷமாக அனுபவிக்கிறோம் நல்லா ஃபீல் பண்ணுறோம் உடம்புல ஸ்பர்ஷ ரூபமாக ஃபீல் பண்ணுறோம் நெருப்பை கண்ணால் பார்க்குறோம் அப்புறம் ஜலத்தையும் கண்ணால் பார்க்குறோம் பூமி கேட்கவே வேண்டாம் எல்லாம் பார்க்குறோம் ஆனால் வந்து ஆகாசத்தை பார்க்குறோன்னு சொல்ல முடியாது ரெண்டு பொருளுக்கு இடையில இருக்கிறதுனால அது வந்து அனுமானம் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும் அனுமானம்னால் என்ன அது வந்து நேரடியாக அது ஒரு ரெண்டு வஸ்துவை வச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுனால அதுக்கு பேர் சாட்சி பிரத்யம்னு பேர் இருக்கட்டும் இதுலேருந்தே நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஆகாசத்தை அறிகிறதுக்கும் வாயு அறிகிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்தூலமாக வரோம்னு தெரியும் வாயுவிலேருந்து அக்னி அறிகிறபோது நல்லாவே ஸ்தூலத்துக்கு வரணும் தெரியும் அக்னியும் விசேஷமான விஷயம் அது அக்னியும் எல்லா இடத்துலேயும் இல்லையே அதே மாதிரி அப்புறம் ஜலம் அப்புறம் பிருத்திவி அந்த வியாபகத்துவம் கூடிண்டே வருது வரணும் இந்த வியாபகத்துவம் வந்துகிட்டே இருக்குது ஆகாஷம் வந்து ஆகா மற்ற குணங்களில் வியாபிக்கிறதுங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக சிந்தனை பண்ணாலே புரிஞ்சுதான் ஆகணும் அதில் விவிதமாம் தோற்றம் என்றும் சரி இந்த தோற்றம் என்னாச்சுன்னா எல்லாம் இப்போ சூக்ஷமாக எல்லாம் தோன்றுகிறது அடுத்தது தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லிய விண்ணாம் விண்ணில் காற்றதாம் காற்றில் தீயாம் கணலில் நீர் கணலில் நீர் நீரின் மண்ணாம் போற்றுமிந்து நொய்ய பூதங்களென்று பேராம் சாற்றும் மற்றவற்றில் போகசாதன தனு உண்டாகும் ர தெ தெளிார் தோற்றமாம் சக்தி தன்னில் ஆரணசக்தி விஷேபசக்தி ஆபரணசக்தி விக்ஷேபசக்தி உங்களுக்கு தெரியும் கயிற்றை மறைப்பது ஆவரணசக்தி அதில் பாம்பை காண வைப்பது விக்ஷேபசக்தி அது மாதிரி மெய்ப்பொருளை பரம்பொருளை மறைப்பது ஆவரணசக்தி பரம்பொருளின் மீது கடவுள் உலகம் உயிர்களை கற்பிப்பது விக்ஷேப சக்தி ஆஹ் பரம்பொருளை மறைத்து பரம்பொருளில் ஜீவேஸ்வர ஜெகத்தை பிரம்மத்தில் ஜீவேஸ்வர ஜெகத்தை அத்தியாசம் பண்ணுவது கற்பிப்பது விக்ஷேப சக்தி தோற்றம்ங்கிறவர் தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லியங்கிறத முன்னாடி போட்டுக்கணுமா சொல்லிய தோற்றமாம் சக்தி தன்னில் இப்பொழுது முன்னே சொல்லிய முதல் பாடலில் சொல்லிய சக்தி தன்னில் விக்ஷேப சக்தி தன்னில் அதிலிருந்து என்ன உண்டாகிறதுனா எல்லாம் சூக்மமான ஆகாசம் உண்டாகிறது சூக்மமான ஆகாஷம் இந்த ஸ்தூல ஆகாசம் இல்லை சூக்மமான ஆகாசம் உண்டாகு இல்லை விண்ணாம் விண்ணுன்ன ஆத்மன ஆகாசம்பூதா உபனிஷத்தில் வந்து தைத்திரிய உபனிஷத்தில் யார் ஒருவன் பிரம்மத்தை பிரம் பிரம்மத்தை அறிபவன் மோட்சத்தை அடைகிறான் பிரம்மவித ஆப்னோதி பரம் அது பற்றி ரிக்வேத இவ்வாறு சொல்லுகிறது ததேஷாப்யுக்தா அந்த பிரம்மனுடைய லக்ஷணம் என்ன சத்தியம் ஞானம் அனந்தம் அனந்தம் சத்தியம் அனந்தம் ஞானம் பிரம்ம அப்படி அர்த்தது அதை யார் உள்ளத்தில் அறிகிறானோ யோவேத நிகிதம் குஹாயாம் எவன் ஒருவன் இந்த ஆத் பிரம்மத்தை ஆத்மாவாக உள்ளத்திலே அறிகிறானோ சோஷ்ணுதே சர்வான் காமான் சக அவன் எல்லா விஷயங்களையும் அனுபவித்தவனாவான் உன்னான் அர்த்தம் அவனுக்கு சர்வகாம நிவத்தி எல்லா ஆசையும் போயிடும்னு அர்த்தம் விஷய ஆசைகளெல்லாம் நன்றாகவே நீங்கிவிடும் வரப்போகிறது கீதையில் கூட அப்படி ரொம்ப அழகாக சொல்கிறார் சங்கராச்சாரியர் எவனுக்காவது விஷயம் வந்து ஹிதம் பண்ணுமோ அப்படின்னு சொல்ல போகிறார் அழகா வாக்கியம்லாம் சொல்கிறார் எங்கேயாவது புலன்கள் மனிதனுக்கு இன்பத்தை தந்ததாக சரித்திரம் உண்டோங்கிறார் கிடையாது அப்புறம் பார்ப்போம் நிறைய இருக்க ஸ்லோகங்கள்லாம் இருக்கு கீத கிளாஸில் ஏழாவது தேதியெலாம் வருது அதனால் அவன் எல்லா விஷயங்களையும் அனுபவித்தவனாகிறான் சோஷ பிரம்மணாபிபஷ்டி தேதி நல்ல ஞா பரிபூர்ணமாக பிரம்மத்தை உணர்ந்தவனுக்கு இவ்வாறு உண்டாகிறது தஸ்மாத் ஏதாத் ஆத்மனை ஆகாஷ அந்த அந்த பிரம்மமாகிய தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ரொம்ப அழகான வாக்கியம் அது தஸ்மாத்துங்கிறது குறிக்கிறது ஏதஸ்மாத்ன்னு ஆத்மாவை குறிக்கிறது அந்த பிரம்மமே இந்த ஆத்மாவாக இருக்கு அதிலே மகா வாக்கியம் வந்துவிடுறது தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனா ஆகாஷ் இந்த ஆத்மாவிலிருந்து ஆகாஷம் உண்டாயிற்று அப்போ நம்ம என்ன போட்டுக்கணும்னா மாயையா விக்ஷேப சக்தியா விக்ஷேபசக்தியினால் இது உண்டாயிற்று ஆகாயம் உண்டாயிற்று அங்கே சொல்லியிருக்கு அதே நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் விண்ணாம் விண்ணில் காற்றதாம் ஆகாஷாத் வாஜுஹு வாஜோர் அக்னி அக்னேராபா பிருத்வி பிருத்திவியா ஓஷதஜான்னு வேதம் சொல்லுகிறது அதே மாதிரி இங்கே என்ன அப்படியே சொல்லணும் அப்படியே வேதத்தை இது பண்றார் விண்ணாம் விண்ணில் காற்றதாம் காற்றில் தீயாம் கணலில் சொல்ல மாத்தி கணல் கணல் நானும் நீர் நீரின் மண்ணாம் போற்றுமிந்து நொய்ய பூதங்கள் ஆகினாலும் இவர் என்ன சொல்றாருன்னா அவ்விருவகை சக்திகள் உள்ளே சக்தியில் நின்றும் விண்ணாம் சப்த தன்மாத்திரையான ஆகாசம் சப்த தன்மாத்திரைங்கிறார் சப்தகுணம் சப்த தன்மாத்திரையான ஆகாசம் விண்ணில் காற்றதாம் ஆகாசத்தினின்றும் ஸ்பரிசத்தன்மாத்திரையான வாயு ஞாபகம் வச்சுக்கணும் மூணு குணங்கிறது எல்லாருக்கும் காமன் ஆனால் விசேஷ குணம் என்ன வகுப்பில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆகாசத்துக்கு விசேஷ குணம் என்ன ஆகாசத்துலேயும் சத்வரஜஸ்தமஸு இருக்குது ஆனால் ஆகாசத்தோட விசேஷ குணம் என்ன சப்தம் காத்தோட சப்த விசேஷ குணம் என்ன சப்த ஸ்பர்ஷம் சப்தமும் இருக்குது காரணகுணமும் காரியத்தில் இருக்குது விசேஷ குணமும் இருக்குது ஆகாசத்தில் உண்டோ ஸ்பரிஷம் கிடையாது அதனால் ஆகாஷத்தில் ஸ்பரிஷம் கிடையாது அதுக்கும் ரொம்ப செட்டிலாக பார்த்தா சூட்சமாக இருக்குதுன்னு சொல்ல வேண்டி வரும் ஆகாஷத்தில் வந்து ஸ்பரிஷம் கிடையாது ஆனால் ஆகாஷத்தில் மூணு குணமும் ச சப்தமும் ஆஹா வாயுவில் வந்து ஸ்பர்ஷம் இருக்குது சப்தஸ்பருஷம் அப்புறம் வந்து அக்னியில் வந்து சப்தஸ்பருஷ ரூபம் இருக்குது அப்புறம் ஜலத்தில் வந்து சப்தஸ்பர்ஷ ரூபரசம் பிருத்திவியில் சப்தஸ்பருஷ ரூபரச கந்தம் எல்லாம் அஞ்சும் இருக்குது ஆகையினால இந்த இதெல்லாம் நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும் ஆகாசத்திலும் ஸ்பர்ஷத்தன் மாத்திரையான வாயு உண்டாம் காற்றின் தீயாம் வாயுவில் நின்றும் ரூபத்தன்மாத்திரையான அக்னி உண்டாம் கணலில் நீர் அக்னியிலிருந்தும் ரசத்தன்மாத்திரையான அப்பு உண்டாம் அப்பு ஜலம் நீர்னு இருக்கு இவர் அப்புன்னு எழுதுற வருங்க அப்பு உண்டாம் நீரின் மண்ணாம் அப்புவில் நின்றும் கந்த தன்மாத்திரையான பிருத்திவி உண்டாம் மண்ணுக்கு வியாக்கியானம் பிருத்திவி உண்டாம் போற்றும் இவ்வைந்தும் போற்றும் இவ்வைந்துன்றும்னா மிகச்சிறப்பாக எல்லா நூல்களும் வந்து இந்த பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய விசேஷத்தை போற்றி சொல்லுகிறது இவ்வைந்தும் யார் இந்த பூதத்தை கவனிக்கிறா இவனை பார்க்க இவனை தான் நினச்சிட்டு இருக்காங்க இதுவரை யாராவது பஞ்சபூதத்துக்கு பற்றி திங்க் பண்ணுறானோ யோசிக்கிறாங்களோ பாஞ்ச பௌதிக சரீரம் இது பஞ்சபூதாத்மகமான பிரபஞ்சத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் பிரபஞ்சம்ங்கிற வார்த்தைக்கே பஞ்சபூதங்களுடைய விரிவுன்னு தான் அர்த்தம் பிரபஞ்சம்ங்கிறதுன்னு விரிவாக இருக்கிறது அறியப்படுறதுக்கு பிரபஞ்சம் அதனால போற்றும் இவ்வாயந்து நொய்ய பூதங்கள் என்று பெயராம் நொய்ய பூதங்கள்னா என்ன சூக் நொய்ய வார்த்தைக்கு சூக்ஷமான அர்த்தம் நேற்றுக்கு ஏதோ ஒரு சொல்லு பார்க்கணும்னு நினச்சோம் அபிதான சிந்தாமணியில் ஏமா நொய்ய பூதங்கள் என்று பெயராம் இதுக்கு பெயர் இன்னொரு பேர் என்னன்னா அபஞ்சீகிருத்த பூதங்கள் பஞ்சீகரணம் செய்யப்படாத பூதங்கள் என்று பெயர் சாற்றும் மற்ற இவற்றிற்கு பெயராம் சாற்றும்னாலும் சொல்லக்கூடிய சாஸ்திரங்களில் சொல்லப்படுவது இவற்றின் இவ் அபஞ்சீகிருத பூதங்களிலிருந்தும் இவற்றின் மற்ற இவற்றின் போக சாதன தனு உண்டாகும் போகசாதனம் என்று சொல்லப்படக்கூடிய சூக்மசரீரம் தோன்றும் ஆ சூக்ம சரீரம் இதிலிருந்து உண்டாகிறது அப்போ விக்ஷேப சக்தியிலிருந்து தான் பஞ்சபூதங்கள் பஞ்சீகரணம் செய்யப்படாத பஞ்சபூதங்கள் உற்பத்தி சப்த தன்மாத்திரூபமான ஆகாசம் ஸ்பர்ஷ தன்மாத்திரூபமான வாயு ரூபத்தன்மாத்திரையான அக்னி ரசத்தன்மாத்திரையான ஜலம் கந்த தன்மாத்திரையான பிருத்திவி இதெல்லாம் உண்டாகிறது இந்த சூக்ம பஞ்சபூதங்களில் இருந்து சூக்ம உண்டாகிறது ஆக இந்த சூக்ம பஞ்சபூதங்களில் எல்லா ஜீவராசிகளுக்கும் பஞ்சஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்சப் பிராணன்கள் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லப்படுகிற பதினேழு அவயவங்களை பத்தொன்பது அவயங்கள் அவயவங்களை உடைய சப்தத கலாபிகீன தத்துவபோதன் சொல்கிறது அதில் வந்து சித்தம் அகங்காரம் சேர்த்துக்கலை அதில் பத்தொன்பது அம்சங்களை உடைய பத்தொன்பது கூறுகளை உடைய உண்டாகிறது மேலும் விளக்கம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஓ ஐயனே எனதுள்ளேன் இன்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீ ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே देहाय வோமவ்வாத்தேயிணாமூர ஓம்ா்ஷா ஹரி ஓ